அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழக்கியும் கேடீன்பது ஒன்னார் வழக்கியும் கேடீன்பது அது அழுக்காறு உடையார்க்கு சாலும் பொறாமை உடையவர்களுக்கு பகைவன் தீங்கு செய்யவேண்டி வேண்டிய இல்லை அவரிடம் இருக்கிற பொறாமையே அவருக்கு எப்போதும் தீமை செய்து கொண்டிருக்கும் ஆதலால் அதுவே போதுமானது அது சாலும்னா அதுவே போதும் ஒன்னார் வழக்கியும் கேடு என்பதுங்கிறது வேண்டாம் அழுக்கார் உடையாருக்கு அந்த அழுக்காரே துன்பத்தை கொடுத்துணும் ஒருவனுக்கு துக்கம் நிகழணும்னா அவனுடைய பகைவர்கள் அவனிடம் எப்போ தப்பு நடக்கும் அப்படிங்கிற டைம் பார்த்து நேரத்தை அறிந்து அவனுக்கு தீமை செய்யணும் ஆனால் பொறாமைங்கிறது அவனுக்கே எப்பவுமே துக்கத்தை கொடுத்துன்ட்ருக்கும் பிறருடைய வளர்ச்சியை தாங்கிக்காமல் மனசில் அசாந்தி இருக்கும் ஆகையினால் பொறாமை உடையவனுக்கு அந்த பொறாமையே போதும் வேறு பகைவர் வேண்டாம் என்று இங்கே சொல்லுகிறார் உபதேசிக்கிறார் திருவள்ளுவர் தீக்குச்சி மற்ற பொருளை எரிக்கிறதுக்கு முன்னால் தான் எறிகிற மாதிரி பொறாமையே எல்லாரையும் பகையாக்கிவிடும் அப்படிங்கிற ஒரு உண்மையும் இங்கே தெரிகிறது பொறாமை உடையவர்களுக்கு வேறு பகைவர் வேண்டவே வேண்டாம் பொல்லாத கேடுகளை அந்த பொறாமை குணமே உண்டாக்கிவிடும் ஒன்னார் அப்படின்னு சொன்னால் பகைவர்னு அர்த்தம் ஈன்பது அப்படின்னா உள்ளே இருந்து கேட்டை உற்பத்தி செய்வதுன்னு அர்த்தம் மனசுக்குள்ளே இருந்து கேட்டை உண்டு அர்த்தம் ஒரு குரங்கு ஒரு மாம்பழத்தை தன்னுடைய வாயில் கவிக்கொண்டு மரக்கிளையில் உட்கார்ந்துருந்தது கீழே அதிகமாக தண்ணீர் இருந்தது அந்த தண்ணீரை பார்த்து அதோட நிழல் அதில் தெரிஞ்சுது தண்ணீரை பார்த்து அதோட நிழல் தெரிஞ்சுது வேற ஒரு குரங்கு இந்த பழத்தை தின்னுவதாக நினச்சி தண்ணீரில் பாய்ந்தது அந்த தண்ணீரில் விழுந்ததுனால அது இறந்து போச்சு பொறாமையினால் அந்த குரங்கு அழிந்ததை நேர பார்த்த ஒரு கவிஞர் அதை ஒரு பாட்டா எழுதினார் அந்த பாட்டு இதுதான் மாங்கனி வாயில் கவ்வி மரத்திடையிருந்த மந்தி பாங்கர் நீர் நிழலை வேரோர் பழம் குரங்கு என்று எண்ணி தாங்கரும் அவாவில் தாவி ஜலத்திடை இறந்தது ஒப்ப நீங்கரும் பொறாமையுள்ளோர் நிலத்திடை கெடுவர் நெஞ்சே மிக அழகான பாடலாக இது விளங்குகிறது தாய்மானவர் தன்னுடைய பாடலில் குறிப்பிடுகிறார் வஞ்சனையும் பொய்யும் உள்ளே வைத்து அழுக்காராய் உளரும் நெஞ்சனுக்கும் உண்டோ நெறிதான் பராபரமே என்பது அந்த பாடல் இனி பதவுரை படிக்கலாம் அழுக்காறு பொறாமை உடையவர்க்கு குணம் உடையவர்களுக்கு அது அது ஒன்றே சாலும் போரும் வேறு பகை வேண்டாம் ஏனென்றால் ஒன்னார் பகைவர் வழக்கியும் கேடு செய்ய தவறினாலும் கேடு தவறாமல் அழிவை ஈன்பது கொடுத்துவிடும் பொழிப்புரை பொறாமை குணம் உடையவர்களுக்கு அது ஒன்றே போதும் வேறு பகைவர்கள் வேண்டவே வேண்டாம் ஏனெனில் பகைவர்கள் கேடு செய்ய தவறினாலும் பொறாமை குணமே தவறாமல் அழிவை கொடுத்துவிடும் அழுக்காறு உடையார்க்கு அது வழுக்கியும் கேடீன்பது அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக